வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுக்கிய உறுதி உறுதி உறுதி இது இல்லாவிட்டால் நீங்கள் நல்லவராக இருப்பது கூட கடினம் ஆம் உறுதி உறுதி உறுதி இது இல்லாவிட்டால் நீங்கள் நல்லவராக இருப்பது கூட கடினம் என்கிறார் உட்வெல் நன்றி வணக்கம்